اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم نبيًا آمين وقد قال الله تعالى في كتابه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان ربك بمهلك القرى حتى يبعث فيهن رسولا يطلو عليهم آياتنا வமா குற இல்லும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அவனது இறுதி தூழர் முகமது முஸ்தபா சல்லுலாஹும் அலைவர் செல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களது குடும்பத்தவர்கள் தோழர்கள் உயர்ந்தவர்கள் அனைவர் பேரிலும் சொலவாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அல்லாஹு தாலாவின் நல்லனியார்களே மட்டும் பயந்து அவனது கட்டளைகளை ஏற்று அவன் விளக்கியவைகளை தவிந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கின்றேன் இன்றைய சுற்றுமாவின் தலைப்பாக அல்லாஹு தாலா தணிக்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை எடுத்துக் கொள்வோம் அநீதி இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தாலா விரும்புகின்றான் உலகத்தை நீதி வாழ்கின்ற ஒரு இடமாக மாற்றுவதற்குத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய தூதர்களையும் அவர்களோடு வேதங்களையும் அவர்களோடு நீஜானையும் நீதி தராசியையும் இறக்கி வைத்ததாக அறுப்புவானுவே அல்லா உத்தரா குறிப்பிடுகிறார் அநீதி இந்த உலகத்துக்கு அழிவையே தரும் அதனை அதன் மூலம் உலகத்தில் எந்த நன்மையையும் சாதிக்க முடியாது என்பதையும் அழு குருவான் திட்டவட்டமாக கூறுகின்றது அது பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை இந்த குத்துபாவினே இன்ஷா அல்லா நாங்கள் எடுத்துக் கொள்வோம் அநீதி அழியை தரும் என்ற கருத்தை அல்லாஹுத்தாலா குர்வானின் பல இடங்களிலே வலியுறுத்தியிருக்கிறான் பொமாக்கான முஹலிகல் குரா உம்மிஹா ரசூலா யத்னு அலஹி மாயாத்தினா நபிய உமது ரச்சன் சமூகங்களை ஒருபோதும் அழிப்பதில்லை அவர்களுக்கு மத்தியில் அல்லாவுடைய வசனங்களை ஓதி காட்டுகின்ற தூதரை அனுப்பி பொமாக்கும்ன் நான் முகலித்தில் குறா இல்லாவாகும் அதிலும் நாங்கள் சமூகங்களை அளிப்பதில்லை அவர்கள் அநியாயம் செய்யாதவரை என்றும் அல்லாஹு தலா குறிப்பிடுகிறான் அல்லாவுடைய வேதம் மனித சமூகத்துக்கு கிடைக்காமல் அல்லாஹ் இந்த சமூகத்தை அளிக்கிறதும் கிடைத்த பிறகு அநீதி இழைக்காமல் அல்லா அளிப்பதும் என்ற கருத்தை தான் இந்த குரான் வசனம் கொடுக்கிறேன் அல்லாட வேதத்தை அல்லா கொடுக்காம ஒரு சமூகத்தை அழிக்கிறதும் கொடுத்த பிறகு அநீதி இலைக்காத வரைக்கும் அந்த சமூகத்தை அளிப்பதில்லை என்ற கருத்தை இந்த வசனங்கள் சொல்லுகின்றன இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உலகம் அகலக்ன குருணமின் கபளிக்கும் லம்மா தளம் உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் அவர்கள் அணிவி இழைத்த போதுஹும் பின் வழினால் அவர்களிடமும் ரசூமார்கள் தெளிவான அல்லாவுடைய வழிகாட்டல்களை கொண்டு வந்தார்கள் ஒம்மாக்கான் ஆனால் அவர்கள் அவற்றை ஈமான் கொள்ளவில்லை அதற்கு எதிராக செயல்பட்டு உலகத்தில் அணிவி இழைத்தார்கள் அவர்களை நாங்கள் அளித்தோம் என்று அல்லா சொல்றோம் முன்னைய சமூகங்களை அநீதி இழைக்கின்ற போது அல்லா அழித்து விட்டான் அல்லாவுடைய தூதர் செல் அல்லாவுடைய சில அவருடைய இறுதி தூதரின் வருகைக்கு பிறகு முன்னைய சமூகங்களை அளித்தது போல அல்லாஹ் இந்த சமூகத்தை அளிப்பதில்லை இந்த சமூகத்தை அழிக்கிறதுக்கு வேறு ஒரு வழியை அல்லா வைத்திருக்கிறான் அநீதிகள் நடக்கின்ற காலங்களிலே அநீதிகள் செய்கின்றவர்களுக்கு எதிராக இன்னும் சில அநீதிகள் செய்கின்றவர்களை எல்லாம் சாட்டி அவர்கள் மீது ஒன்றில் போர்த்தெடுக்கிற அல்லது நசுக்குகின்ற அல்லது உரிமைகளை படிக்கின்ற அல்லது நிம்மதியாக வாழ விடாத ஒரு சூழலை அல்லாஹு தாலா உருவாக்குகிறார் நாங்கள் அநியாயக்காரர்களின் சிலரை சிலர் மீது சாட்டி வருகிறோம் அவர்கள் செய்கின்ற அந்த செயல்கள் காரணமாக அநியாயக்காரர்களை வருகைக்கு பிறகு முன்னைய சமூகங்களை அழித்த மாதிரி அழிக்கிறது உலகத்தில் சில அநியாயக்காரர்களை சில அநியாயக்காரர்கள் மீது காட்டிவிட்டு அவர்களை அவர்களுடைய கைகளாலேயே துன்பங்களை அனுபவிக்கின்ற சூழலை அல்லா உருவாக்குகின்றார் பசாது பர்ணிவோல் பகார் பிமா கசபத் ஐதி மனிதர்களுடைய கரங்கள் செய்த தீவினைகள் காரணமாக கரையிலும் கடலிலும் குழப்பங்கள் மலிந்து விட்டன என்று அதனை மற்றும் ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றார் அல்லாஹு தாலா அநீதி இழைப்பவர்களை அவசரமாக பிடிப்பதில்லை அவர்களை அல்லாஹ் விட்டு வைக்கிறார் பிடித்தால் விட மாட்டேன் என்றும் அல்லா சொல்லுகின்றார் அல்லாவுடைய சூதர்சன் அல்லாஹ் உழைவு செல்லும் அவர்கள் ஒரு முறை அதனை இப்படி சொன்னும் அவகாசம் கொடுத்து வைக்கிறான் அவனை பிடித்தால் விடமாட்டான் என்று சொல்லிவிட்டு பின்வரும் அல்குரான் வசனத்தை அருமை தூதர்சன் அல்லாஹ் உலகம் ஓதினார்கள் ஒரு சமூகத்தை அல்லாஹாலா அநீதி இழைக்கின்ற நிலையில் பிடித்தால் இவ்வாறுதான் அவருடைய பிடி கடுமையானதாக இருக்கும் என்ற வசனத்தை ஓடிக்காட்டினார் அநீதி அழிலை தரும் இமாம் இபுரு தனியார் அஹிமஹுல்லா அவர்கள் இந்த அநீதி என்ற பண்பை விளக்குகின்ற போது சொல்லுகின்றார் அல்லாவை நிராகரிக்கின்றையில் நீதியாக உலகத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவன் இருந்தால் அவனுக்கு அல்ல உதவி செய்வான் அல்லாவை நிராகரிக்கிற தலைவன் காஃபிரான ஒரு தலைவன் ஆனால் நீதியான தலைவன் அவனுக்கு அல்லா உதவி செய்வான் ஒரு முஸ்லிம் அநீதியிலைத்தான் அவனை அழிப்பான் என்று இந்த அநீதி அழிவையே தரும் என்ற குரானுடைய கருத்துக்கு இமாம் இபுனு தைமியா அஹமுல்லா அவர்கள் அவ்வாறு விளக்கம் சொல்கிறான் உலக நடைமுறைகளை பார்க்கின்ற போது அதனை நாங்கள் தெளிவாக கண்டுகொள்ள முடியும் அழிவு அநீதி இழைத்தவர்களுக்கு கண்களுக்கு முன்னாலேயே கிடைத்திருக்கின்றனர் அவர்கள் தங்களிடம் அதிகாரம் இருக்கின்ற போது செல்வாக்கு இருக்கின்ற போது பலம் இருக்கின்ற போது எதையும் செய்யலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய பலவீனம் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்காமல் அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்தில் இருந்து மறுதிக்க செய்வதில்லை இது அல்லாவுடைய நியதி இந்த நியதிக்கு மாற்றமாக இந்த உலகம் இயங்குவதில்லை உலகத்தில் மூன்று வகையான அநீதிகள் நடைபெறுகின்றன குர்வான் அந்த மூன்று வகையான அநீதிகளையும் காட்டுகிறது ஒன்று அல்லாவுடைய விஷயத்திலே மனிதர்கள் செய்கின்ற அநீதிகள் அல்லாவுடைய விஷயத்தில் மனிதர்கள் செய்கின்ற அநீதிகள் அது பற்றி அல்லா அதுக்கு ஆணிலே பல இடங்களில் எடுத்துக் கூறியிருக்கிறான் இன்ன சீர்கலது முன் அதி அல்லாவுக்கு இணை வைப்பது மிக பயங்கரமான அநீதியாகும் அல்லாவுக்கு இணை வைப்பது மிக பயங்கரமான அநீதியாகும் அல்லாவுடைய அந்தஸ்துக்கு இன்னும் ஒரு சக்தியை உயர்த்துவது மிகப்பெரிய அநீதி துல்முன் அீம் என்று அதனை அல்லாவுலா வர்ணிக்கிறான் அல்லாஹு தாலாவுக்கு உரிய இடத்தை கொடுத்து அல்லாவு தாலாவுடைய மகிமைகள் அனைத்தையும் உயர்த்தி அல்லாவுக்கு வழங்க வேண்டிய முழுமையான அந்தஸ்தை ஒரு மனிதன் வழங்காத போது அவன் அல்லாவுடைய விஷயத்தில் அநீதியிலைக்கிறான் என்பது என்று பொருள் அல்லாஹாலாவுடைய அந்தஸ்தை அவனுக்குரிய இடத்தை பணத்துக்கோ பொருளுக்கோ அந்த அதிகாரத்துக்கோ செல்வாக்குக்கோ அந்தஸ்துகளுக்கோ எதற்கும் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கிறது ஒரு பெரிய அநீதி அந்த அநீதியிலிருந்து ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் இன்னொரு அநீதி அல்லாவுடைய விஷயத்தில் நடக்கிறது பபன் அகிலமும்மன் கதப அளவுதான் அல்லாவுடைய விஷயத்தில் பொய் கூறுபவனை விட மிகப்பெரிய அக்கிரமக்காரன் அநீதி இலைப்பவன் யார் என்று குரான் கேட்கிறேன் அல்லா சொன்னதாக மார்க்கத்தில் இருக்குது இல்ல என்று சொல்றவங்க நினைக்கிறாங்களே மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை அல்லாட அந்த உத்தரவை பெற்றது போல இப்படி இருக்குது மார்க்கத்தில் இப்படி இல்லை என்று பொய்யாக சொல்வது மிகப்பெரிய அநீதியாகும் பொமன் அதுலமும் இம்மன் அளவிலாக கவிபர் அல்லாவுடைய விஷயத்தில் இட்டு பொய் சொல்லுகின்றவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹு தாலா அதுக்கு ஒரு அன்னை இந்த அநீதிகள் பழமையாக எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் இணைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த அநீதிகள் யாருனாலும் இணைக்கப்பட்டது தெரியுமா அல்லாத விஷயத்துல போய் சொல்றது மார்க்கட்ல இல்லாத அல்லாத சொல்லாத ஒன்ற மார்க்கட்ல இருக்கிறதாக சொல்லி மக்களை ஏமாத்திர இந்த அநீதிய செஞ்சவங்களுக்கு நபிமார்கள் எல்லா நபிமார்களுடைய சமூகங்கள்லையும் அந்த வேதங்களை கற்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க தான் நாங்க எங்கள சமூகத்தில் உளமாக்கல இருக்க எல்லா சமூகங்களிலையும் உளமாக்க எடுத்துக்கிட்டான் அல்லாஹு சொல்றேன் யூத கிறிஸ்தவர்களுடைய உளமாக்கலை பற்றி இத்தகவு அஹ்பாரும் வர்ஹுமானும் அர்பாபம் தூண் இல்லா வல்மசீஹபு நமறிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய மத குருமார்கள் பாசில சொல்றண்ட மௌலயமார்களை அவர்கள் வணங்கி வழிபடுகின்ற தெய்வங்களாக எடுத்துக் கொண்டார்கள் மதக்குருமார்களை வணங்கி வழிபடுறா என்ன அவங்களுக்கு அவங்களை கும்பிடுறது இல்லை அவர்களுக்கு சுஜூது செய்யறதில்லை வணங்கி வழிபடுகின்ற தெய்வங்களாக எடுத்துக் கொண்டார்கள் மறியமுடையமான ஈசாவையும் அவர்கள் வணங்கி வழிபடுகின்ற தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்க இந்த குரான் வசனத்தை அல்லாவுடைய தூதர் செல்லா அலிஸ்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த போது ஒரு கிறிஸ்தவர் ரசூலுல்லாய் செல்லா அலுஸ்லம் அவருடைய சன்னிதானத்துக்கு வருகிறார் அவருடைய பேர் அஜீபு ஹாசி அவருக்கு இந்த குர்ஹான் சொல்ற விஷயம் விளங்கவே இல்லை அப்படி ஒரு சம்பவம் யூத கிறிஸ்தவருடைய வரலாற்றில் நடக்கவே இல்லையே யார் இந்த மத குருமார்களை வணங்கினது யூதர்கள் வணங்கவும் இல்லை கிறிஸ்தவர்கள் வணங்கவும் இல்லை குரான் பொய் சொல்லுது நான் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆட்சி அதித்தார் அந்த கிறிஸ்தவர் அதீபுனு ஹாத்து அல்லாவுடைய தூதர்சன் அல்லா கிருஷ்ணன் அவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டு அதீபுனு ஹாத்துமீக்கு விளக்கம் சொன்னார்கள் சொன்னார்கள் பலா இன்னகும் அஹல் அழகிமுல் ஹராம் அழகிமுல் ஹலால் பத்தூ வதாலிக்க விளங்குற விளக்கம் சுஜூது வணக்கத்தை பற்றி சொன்னாங்க அந்த வழக்குருமார்கள் அல்லா ஹலால் ஆக்கினதை ஹராமாக்கினாங்க ஹராமாக்கினதை ஹலால் ஆக்கின இப்படி சொன்னதே இல்லன்னு இப்படி சொன்னாங்க ஏலம் இப்படித்தான் சொன்னுத்தூதர்களின் கிறிஸ்தவர்களும் அப்படி மாத்தி சொன்னது பின்பற்றினாங்க அதுதான் யூதர்களின் அந்த மத குருமார்களுக்கு செய்த இபாதத் இபாதத்தை அதுதான் இவங்க அவங்க வணங்கின வணக்கம் அப்ப மத செஞ்ச அணியாயும் அல்லாட மார்க்கு அல்லாவுடைய தூதரின் தூதர் சன் அல்லாவுடைய பரம்பரையில் வந்த அறிஞர்கள் உலமாக்கள் இமாம்கள் மிகவும் பயன் இருக்கிறார்கள் பத்துவா அவர் கொடுக்கிறது அல்லா சொன்னான் அல்லாட தீர்ப்பு இதுதான் என்று ஒரு பத்துவா கொடுக்கிறது அவங்க பயணிக்கிறாங்க நடுங்கிக்கிறாங்க ஏனென்றால் அது மிகப்பெரிய அநீதி அல்லாவுடைய விஷயத்தில் இழைக்கப்படுகின்ற ஒரு பயங்கரமான அழிவு இன்னைக்கு சின்ன ஆழ்கள் எல்லாம் பத்து வாசல் ஆரம்பித்து மார்க்கத்தில் இப்படித்தான் இருக்கிறது இது சரி இது பிள இது கூடும் இது கூடாது என்று எந்த விளக்கம் அறிவும் இல்லாமல் இந்த அநீதியை இழைக்கின்ற ஒரு சூழல் இன்று ஏற்பட்டிருக்கிறது அநீதி அழிவை தரும் என்ற பானத்தை நாங்கள் இந்த அநீதிகளை எல்லாம் வச்சு தான் பார்க்கிறோம் அல்லாஹு தலா மிகவிருக்கின்ற ஒரு அநீதி தான இது ஒரு வகையான அநீதி அதாவது அல்லாவுடைய விஷயத்தில் இணைக்கப்படுகின்ற அணி மனிதர்களுடைய விஷயத்தில் இணைக்கப்படுகின்ற அநீதிகள் இருக்கின்றன அதை பற்றி அல்லாஹ் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு தீங்கு இழைத்தால் அதே போன்ற ஒரு தீங்கை அவனுக்கு தண்டனையாக அவர்கள் இழைக்க முடியும் அதாவது பழிக்கு பழி வாங்கினேன் ஏனென்றால் இன்ன உலினின் அல்லா அநீதி இழைப்பவர்களை விரும்புவதில்லை யாராவது ஒருத்தருக்கு அநீதி இழைச்சா அதே மாதிரி அவருக்கு பதில் கொடுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் யார் தனக்கு இணைக்கப்பட்ட அநீதியை மன்னித்து தன்னை சீர்திருத்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாவிடத்தில் கூலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்னமா சபீரோ அல்ல எதிரிவும் அண்ணா யாரை அல்ல குற்றம் படிக்கிறான் என்றால் மனிதர்களுக்கு அநீதி இணைப்பவர்கள் வயபூண சிங்காரத்திலே தங்களுக்கு உரிமை இல்லாதவற்றை பூமியில் அடுத்தவர்களிடமிருந்து பறித்திருப்பவர்கள் குழப்பம் செய்பவர்கள் அவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது ஒரு மனிதனை கொலை செஞ்ச அல்லாவு தாலா தீர்ப்பு வழங்குவதில் தூதரும் தீர்ப்பு வழங்கிறது நீதிமன்றங்களும் தீர்ப்பு வழங்குவதில்லை தீர்ப்ப யார்கிட்ட அல்ல கொடுக்கிறான் தெரியுமா கொலை செய்யப்பட்ட மனிதனின் குடும்பத்தவர்களுக்கு அல்ல அதனை அநீதிக்கு அல்ல உலகத்திலே தண்டனை கொடுக்கிற ஒரு மனிதனை யாராவது கொலை செஞ்சா இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் அந்த அநீதிக்கு அல்லா வச்சு தண்டனை அல்லா தீர்ப்பு வழங்குறதும் இல்ல ரசுல்லா தீர்ப்பு வழங்கறதும் இல்லை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கறதும் இல்லை கொலை செய்யப்பட்ட மனிதனுடைய குடும்பத்துக்கு தான் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கிறான் பக்கத்து ஜாயி வணி சுல்தானாவது அநீதியாக கொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனுடைய பாதுகாப்பாளனுக்கு பாதுகாவனைக்கு அல்லாவுத்தான் அதிகாரத்தை கொடுக்கிறான் அவன் தீர்ப்பு வழங்கினா கொலை செய்யலாம் தீர்ப்பு கொலை செய்யலாம் அநீதிக்கு அப்படிப்பட்ட தண்டனையைத்தான் அல்லாஹ் வீழ்த்திருக்கிறான் மனிதர்களுக்கு இணைக்கப்படுகின்ற அநீதிகள் அவற்றையும் அல்லாஹு தாலா பொறுத்துக் கொள்வதில்லை உலகத்திலேயே அவற்றுக்கு தண்டனைகளை கொடுக்கின்ற ஏற்பாட்டை செய்வது மட்டுமல்ல அநியாயம் நிலைக்கப்பட்டவருக்கு அனுமதி கொடுக்கிறான் அந்த தண்டனையை திருப்பி அவர்கள் கொடுக்கிறார் அதற்குத்தான் இஸ்லாம் பலிக்கு பணி வாங்குவது என்ற சட்டத்தை அமுல் செய்திருக்கிறார் காத வெட்டினருடைய காத வெட்டை கால வெட்டினா கால வெட்டை ஏன் இந்த அநீதியை உலகத்திலேயே அல்லாஹு தாலா நிறுத்த வேண்டும் இந்த வேலை இதுக்குப் பிறகு யாரும் செய்யப்படாது என்றதே இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக அநீதிக்கு எதிரான தண்டனைய வச்சுக்கிறார் பல விஷயங்களுக்கு உலகத்துல தண்டனை வழங்குறது இணை வைச்சா உலகத்தில் தண்டனை வழங்குறத வைக்கிறவங்களுக்கு உலகத்தில் தண்டனை வழங்குகிறார் மனிதர்களுக்கு அல்லாட விஷயத்தில் அநீதி இழைக்கிறவங்களுக்கு அல்லா மறுமையில தண்டனை வைக்கிறான் மனிதர்களுக்கு அநீதி இழைக்கின்ற போது உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனை வைச்சிக்கிறார் அது அல்லாவுடைய மார்க்கத்தின் ஒழுங்கு அது போன்று அநீதி இன்னும் உருவாக இருக்கிறது அது தனக்குத்தானே ஒரு மனிதன் அநீதி இழைத்துக் கொள்கிறார் தனக்குத்தானே அநீதி இழைப்பது தனக்குத்தானே அநீதி இழைக்கின்ற இந்த விஷயத்தில் எல்லோரும் சம்பந்தப்படுகிறார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்கிறார் யூது சலே அவர்கள் ஒரு தவறு செய்தார் அவர்களுக்கு அவர்களை அல்லா ஒரு சமூகத்துக்கு அனுப்பினான் அந்த சமூகத்துக்கு அவங்க தவ்வா செஞ்சாங்க அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளல அந்த சமூகத்தை விட்டுட்டு அவங்க வேறொரு சமூகத்துக்கு அழைப்பு கொடுப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு சென்றாங்க அல்லா அனுப்பின சமூகத்தை விட்டுட்டு வேறொரு சமூகத்துக்கு போனாங்க இவ்வளவுதான் செஞ்சது இதுல என்ன தப்பி ஒரு சமூகத்துக்கு அல்லா இஸ்லாத்தை சொல்ல சொன்னான் சொன்னாங்க அவங்க ஏற்றுக்கொள்ளல அவர் இன்னொரு சமூகத்துக்கு போய் சொல்ல போனார் வெளி பார்வையில இதில் என்ன அநீதி என்ன பாவம் என்ன தவறு அப்படி ஒன்றும் இல்லை ஏற்றுக்கொள்ள அவர் வேறொரு இடத்துக்கு போனார் ஆனால் அதை ஒரு தவறு என்று அதற்கு ஒரு தண்டனையை எல்லாம் வரங்கினார் அதனால்தான் யூன இஸ்லாம் அவர்களை மீன் விழுங்கியது அதனுடைய வயசிலிருந்து வெளியேறும் வரைக்கும் அவர்கள் சுகானத்தை தூய்மையானவன் யாரா நான் அநியாயக்காரர்களின் ஒருவனாக இருக்கிறேன் என்னை காப்பாற்று ஓதுகின்றே இருந்தான் சுபகானத்தை சுபகானத்தை நான் அநியாயம் இழைத்து விட்டேன் யாருக்கு அநியாயம் செஞ்சேன் நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன் அந்த சின்ன எங்கிற பார்வையில் அது சின்ன விஷயம் ஒரு சமூகத்துக்கு தவா செஞ்சாங்க அவங்க ஏற்றுக்கொள்ளல விட்டுட்டு போனான் அதை திரும்ப திரும்ப அந்த வீரின் வயிற்றிலிருந்து வெளியே வரும் வரைக்கும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நான் என்ன தனியாக செஞ்சுட்டேன் நான் என்ன தனியாயி செஞ்சுட்டேன் மூசா அலி அவர்கள் திரு அவனுடைய அரண்மனையிலே வளர்ந்தார்கள் வாலிபரானார்கள் ஒரு வீதிக்கு வந்தார்கள் அவர்களுடைய இனத்தை சேர்ந்த ஒருவரும் சிறாவனுடைய இனத்தை சேர்ந்த ஒருவரும் சண்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் மூசாலை சலாத்தில மனு இஸ்ரவேலர்கள் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் மூசாலை சலாத்தை உதவி அவர் சண்டையை விளக்க போனார் விளக்க போன நேரம் சிறாவனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவன் வம்பு பண்ணியான் அவனுக்கு ஒரு அடி அடித்தான் அவன் அப்படியே அவனை சாகும் அழிக்கல இந்த சம்பவம் குரான் ஒரு அணி அடிச்சாங்க தவறுதலாக செய்த ஒரு காரியம் வேண்டுமென்றே அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அந்த வேலையை செய்யல சர்ச்சைலாம் அப்படி நடக்கிறத அப்படி தவறுதலாக கொலை நடந்தால் கொலைக்கு கொலை என்ற குற்றம் இலாத்தின் இல்லை கச்செயலாக தவறுதலாக நடந்தால் அவருக்கு நஷ்ட கொடுக்கணும் என்ற சட்டத்தை தான் இஸ்லாம் சொல்லுகிறார் அப்படி ஒரு சம்பவம் தான் அங்கு நடைபெற்றது ஆனால் மூசால இஸ்லாம் அவர்கள் அல்லாஹாலே பிரார்த்தித்தார்கள் இன்னி தளம் குணஸ்தி அவர்கள் அல்லாவிடம் மிகவும் பணிந்து நான் எனக்கு அநியாயம் செய்துவிட்டேன் அல்லா என்னை மன்னித்துவிடு என்று அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கும் வரை அவர்கள் இதனை கேட்டார்கள் என்று குரு ஆன் செல்கிறார் சபால் சுலைமான் அலையுஸ்லாம் அவருடைய வரலாற்றிலே சம்பந்தப்படுகின்ற ஒரு பெண் அந்த அரசி இணை வைப்பில் இருந்தால் அந்த அரசியை இஸ்லாத்துக்கு வருமாறு சுலைமான் அலைய அவர்கள் கடிதம் எழுதி அழைத்தார்கள் அந்த அரசி பரிவாரங்களோடு சுலைமான் அலைய அவர்களை சந்திக்க வந்தால் சுலைமான் அலைய அவர்கள் கட்டியிருந்த ஒரு பெரிய மாளிகைக்குள் அந்த அரசியை அவர்கள் அழைத்து போனார்கள் அது பழுங்கினால் அந்த தரை செய்யப்பட்டிருந்தது அந்த தரையை பார்த்த அரசி அது தண்ணீர் என்று நினைக்கின்ற அளவுக்கு அந்த பளிங்கு தரை பளபளப்பாக இருந்தது தண்ணீரை நினைச்சி அந்த மாளிகைக்குள் நுழைகின்ற போது அவள் அந்த அரசு தன்னுடைய ஆடையை கொஞ்சம் உயர்த்தி கொண்டான் உடுப்புல தண்ணீர் படாமல் இருக்கட்டும் என்று பிறகுதான் அது பளிங்கு தரை என்று அவளுக்கு தெரிய வந்தது அந்த விஷயத்தை அந்த அந்த பெண் அந்த அரசு அல்லாவிடம் முறையிடுகின்ற விதத்தை எல்லா சொல்லுகின்றான் இல்லாஹி ரொம்ப எனவே யா எனது ரச்சானே நான் எனக்கு அநியாயம் செய்துவிட்டேன் சுலைமானோடு அகிலத்தின் இறக்கனான அல்லாவுக்கு நான் பகிர்ந்து விட்டேன் என்று சொல்லி அவள் தனக்கு தானே அநீதி இணைத்ததாக சொல்லுகின்ற சம்பவத்தை அல்லா எடுத்துகின்றது என்று தண்ணில உடுப்பு பற்றும் என்று சொல்லி கொஞ்சம் உடுப்பை உயர்த்தி கொண்ட அந்த செயலை கணக்கு தானே இணைத்த ஒரு அநீதி என்று அவர் சொல்ற அவர் தனக்கு தானே இழைக்கிற அநீதிகள் என்ன தங்க தன்னுடைய உள்ளத்தை பலர் பழுதாக்கிக் கொள்கிறார் தன்னுடைய அறிவை மழுங்கடிக்கின்றார்கள் உலகத்தில் எதையெல்லாம் கற்று விளங்கி ஈமான் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கற்று விலங்கி ஈமான் கொண்டா ஒரு மனிதனுடைய அறிவும் அவனுடைய உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் அதை செய்யாம ஒரு மனிதன் வித்தியாசமாக விளங்கி தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அவன் கவலைகளோடும் சோகங்களோடும் பிரச்சனைகளோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் கழித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனான அவனுக்கே அநீதியான் அவன் அவனுக்கே அநீதி இழைக்கிறான் சேவையில்லாத விஷயங்களை பார்த்து சேவையில்லாத விஷயங்களை பேசி சேவையில்லாதவர்களை கேட்டு ஒரு மனிதன் தன்னுடைய பொழுதை கழிக்கிறான் என்றால் அவன் அவனுக்கு அநீதி இழைக்கிறான் ஏன் தன் பாவம் செய்து காது பாவம் செய்து நாவு பாவம் செய்து என்றது மட்டுமல்ல அது ஒரு அநீதி அதற்கு அப்பால் இன்னொரு பயங்கரமான அநீதி நடக்கிறது தன்னால தான் உள்ளம் சேமித்து வைத்துக் கொள்ளும் காதாலை கேட்கறதான் உள்ளம் வீழ்த்திக்கொண்டிருக்கும் அவன் நாவாலை பேசுறது அந்த தன்னாலை பார்த்து காதாலை கேட்டு உள்ளத்தில் வச்சுக்கொண்ட விஷயங்களைத்தான் அவன் நாவாலை பேசுறான் எனவே உள்ளமும் பழுதாகி பேச்சும் பழுதாகி குலங்களும் நாசமாகி அவனுடைய அவனுக்கு அல்ல கொடுத்த அற்புதமான அந்த உறுப்புகள் எல்லாம் பாவம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை ஒரு மனிதன் உருவாக்கிக் கொள்கிறான் என்றால் அவன் அவனுக்கு அநியாயம் செய்கிறான் அநியாயம் செய்யிறான் அது குரான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் அவர்கள் வலாசின் காணும் அன்பு சக்தி அவர்கள் அவர்களுக்கே அநியாயம் இணைத்துக் கொள்கிறார் சமாதளமும் அவர்கள் அநியாயம் இணைக்கிறது எங்களுக்கல்ல அவங்களுக்குத்தான் அவர்கள் அவர்களுக்கே அநீதி இணைத்துக் என்று அல்லாஹ் குரான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அனைத்தையும் பரிசுத்தமாக வழங்குகிறார் இந்த உலகத்துக்கு வார போது அவருடைய ஆன்மா பரிசுத்தமாக இருக்கிறது உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது உறுப்புகள் பரிசுத்தமாக இருக்கின்றன ஹஜ்ஜ முடிச்சுட்டு வந்தா அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் வருகிறான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறான் அன்று பிறந்த பாலகனை போட வருகிறான் அன்று பிறந்த பாலகன்டா என்ன அவனுடைய கண் பாவம் செய்திருக்காது சாதி பாவம் செஞ்சிருக்காது உள்ளத்தில் அழுக்குகள் படிஞ்சிருக்காது அவனுடைய சிந்தனையில் தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இருக்காது அவருடைய நாலு அசிங்களை பேசாது அப்படி அல்லா தூய்மையாக கொடுத்தது சொல்லுதாலும் அப்படித்தான் நோன்பு நோட்டாலும் அப்படித்தான் சொல்கை நோம்பு ஜக்காத் ஹஜ் நற்செயல்கள் அனைத்தின் மூலமாகவும் மனிதன் தூய்மை பெறுகிறார் மனிதனுடைய மனிதனுக்கு அல்லா தூய்மையாக கொடுத்த அந்த அத்தனை உறுப்புகளும் உள்ளமும் தூய்மை பாதுகாக்கப்படுகிறது அவர் தூய்மைய் கொள்கிறார் ஆனால் பலர் அல்லா தூய்மையாக தந்த இவற்றையெல்லாம் அசிங்கப்படுத்திக் கொள்கிறார் அவர்களே அசிங்கப்படுத்திக் உள்ள ஒரு கெட்ட மனிதனுடைய ஆன்மா கைப்பற்றப்பட்டு அது கொண்டு செல்லப்படும் போது வானத்தில் இருக்கின்ற வானவர்கள் எல்லாம் இப்படி கதைத்துக் கொள்வார்கள் என்ற சூழ்நிலாய் ஒரு துர்நாற்றம் வீசுகிறது எங்கிருந்து இந்த நாற்றம் வருகிறது என்று வானத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் கதைத்துக் கொள்வார்கள் அப்போது அந்த கெட்ட ஆன்மாவை சுமந்து கொண்டு மலக்குகள் சொல்வார்கள் பூமியிலே வாழ்ந்த இன்னாருடைய மகன் டைய ஆன்மா தான் அது என்று சொல்வார் அந்த வழக்குகள் அத்தனை பேரும் மாணவர்கள் அத்தனை பேரும் அந்த நாற்றம் பொறுக்காமல் அவனை சதிப்பார்கள் என்று சொல்லலாம் உடைய சொன்னார் அப்ப ஆன்மா நாற்றம் வீசுகிறது என்றால் என்ன பொருள் அவனுக்கு அவனே அநியாயம் செய்திருக்கிறான் தூய்மையா அல்லா கொடுத்ததை பழுதாக்கியிருக்கிறான் அசிங்கப்படுத்தியிருக்கிறான் திருநாற்றம் வீசுகின்ற அளவுக்கு அவற்றை அவன் பராமரித்திருக்கிறான் இது அவனுக்கு அவன் செஞ்ச அநீதி இல்லையா இதை பற்றி எந்த கவலையும் இல்லாம வாயால நாவால கண்ணால காலால கையால அசிங்கங்களையே செய்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை அவர்களுக்கு அவர்களே அநீதி இழைக்கிறார்கள் என்று அழ்குரான் சொல்கிறார் இப்படி அல்லாவுடைய தூதரை இந்த உலகத்துக்கு அனுப்பினது ஏன் என்று எல்லாம் சொல்றான் இல்லா நீதி ஒவ்வொரு தூதரையும் இந்த உலகத்துக்கு அனுப்பினது அவருக்கு மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னமும் இளமும் அம்புசமும் அப்படி கட்டுப்படாமல் அவர்கள் இருந்தால் என்பதை எல்லாம் எப்படி சொல்றார் அவர்கள் தங்களுக்கு அநியாயம் விலைத்துக் கொண்டிருந்தால் அல்லாட தூதருக்கு கட்டுப்படாமல் அவர்களுக்கே அவர்கள் செய்கின்ற அநியாயம் என்று அல்லா சொல்லுகின்றார் அப்படி அநியாயம் செய்தவர்கள் நபியே உங்களிடம் வந்து அவர்கள் அல்லாவிடமும் மன்னிப்பு கோரி அவர்களுக்காக அல்லாவுடைய தூதரும் மன்னிப்பு கோரினால் நவஜதுல்லாஹ்வாபர் ரஹீமா அல்லா நிச்சயமாக மன்னித்து அருள் புரிபவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் காண்பார்கள் அல்லாட தூதர பின்பற்றாம இருக்கிறது அநீதி அத்தகைய அநீதியை இழைத்தவர்கள் உங்களிடம் வந்து அல்லாவிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்டு நீங்களும் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்ட அல்ல அவங்கள மன்னிப்பா ஒரு பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்கறது சவுபா செய்யறா அதுக்கு நிபந்தனை என்ன அந்த பாவத்தை விட்டுட்டு இனி அந்த பாவத்தை செய்யாத நிலைமைக்கு நீள் அப்படி ரசூனு பின்பற்றுகின்றவர்களாக மாற வேண்டும் அடுத்த வசனத்தில் எல்லாம் இது எவ்வளவு பெரிய அநீதி ரசூனு பின்பற்றாமல் எவ்வளவு பெரிய அநீதி ஒருவர் தனக்கே இணைத்துக் கொள்கின்ற மிக பயங்கரமான அநீதி என்பதை அடுத்த வசனத்தில் சூடு ஆலயம் ராணி எல்லாம் இப்படி சொல்கிறான் பலா வரபிக் ஹத்மலாயம் உமது ரசன் மீது சத்தியமாக உங்களை பின்பற்ற வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள முடியாது ரச்சான் மீது சத்தியமாக உங்களை பின்பற்றுகின்ற வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள முடியாது உங்களை பின்பற்றணும் என்றதெல்லாம் எப்படி சொல்றான்னு தெரியுமா சத்தா அதிமுக தங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற அனைத்து சர்ச்சைகளுக்கும் தீர்ப்பு கேட்டு உங்களிடத்திலே வர வேண்டும் நீங்க சொல்ற தீர்ப்புக்கு சும்மலாயு மகாராஜன் வழங்குற தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் அதிலே அதிருப்தி காணக்கூடாது தீர்ப்புக்கு சரண் அந்த தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து உங்களோட தீர்ப்பை கேட்டு நீங்க சொல்ற தீர்ப்பில் எந்த அதிருப்தியும் காணாம அந்த தீர்ப்பை தங்கள வாழ்க்கையில செயல்படுத்துற வரைக்கும் நபியே எவரும் உமது ரச்சான் மீது சத்தியமாக ஈமான் கொள்ள முடியாது என்று அல்லா சொன்னார் அப்ப ரசூலுல்லாவை பின்பற்றாத வரைக்கும் ஒருவர் ஈமான் கொள்ள முடியாது என்றால் அவர் எப்படிப்பட்டவர் தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்டவர் இப்படி மூன்று வகையான அநீதிகள் இருக்கின்றன அல்லாவுக்கு இணைக்கின்ற அநீதிகள் மனிதர்களுக்கு இணைக்கின்ற அநீதிகள் தனக்குத்தானே ஒரு மனிதன் இழைக்கின்ற அநீதி இதுல மனிதர்களுக்கு இழைக்கின்ற அநீதிகள் ஏராளம் இருக்கின்றன ஒரு சின்ன விஷயத்தர் மனைவியை துன்புறுத்துறது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோடு அன்பாக இருக்காமல் கடுமையாக நடந்து போடும் பிள்ளைகள் பெற்றார்களை அவமதிக்கிறது தன்னிடம் வேலை செய்த மனிதனுக்கு உரிய சம்பளத்தை வழங்காமல் இருப்பது உத்தரப்பத்தி இன்னும் ஒருவர் உங்களிடம் கேட்டால் அவரை பற்றி பிழையாக சான்று வழங்குவது அவரை பற்றி உண்மையான செய்தியை சொல்லாம பொய்யாக அவரை பற்றி சான்று வழங்குறது பாராபட்சங்கள் காற்று நிறைய பாராபட்சங்கள் காற்ற சூழலை நாங்கள் பார்க்கிறோம் அதிகாரிகள் அவர்களுக்கு கீழிருப்பவர்கள் மீது பாராபட்சம் காட்டுகிறார் கீழைக்கிறவங்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் சிலருக்கு ப்ரமோஷன் இல்லை சிலருக்கு சலுகை சிலருக்கு சலுகை இல்லை இது அதிகாரிகள் பாராபட்சம் காட்ட அநீதி ஆசிரியர்கள் மாணவர்கள் விடயத்தில் எல்லா மாணவர்களையும் தன்னுடைய பிள்ளைய மாதிரி யாரையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ ஒராட மேல கூடுதலான அக்கறை செலுத்தி மற்றவனை புறக்கணிக்காம எல்லா பிள்ளைகளுக்கும் சரியான அந்தஸ்தை கொடுப்பது ஆசிரியர்களுடைய கடமை இல்லை என்றால் அவர்கள் பாராபத்தம் செய்கிறார்கள் நடுவர்கள் ஒரு போட்டியின் போது ஒரு மாணவனுக்கு அல்லது போட்டியிடுகின்ற ஒருவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினால் அவர்கள் அநியாயம் இணைக்கிறார் அவர்கள் அநியாயம் இணைக்கிறார் சங்கட குடும்பம் என்ற அவங்க செய்றது அவங்க செஞ்ச பிழைய சரி கான்றவங்க அநீதி இலைக்கிறான் தங்கட குடும்பம் அவர் செஞ்ச அநீதிய சரி சான்று அப்படி சரி கான்றவர்கள் அநீதி இழைக்கிறார் தன்னுடைய இயக்கம் என்பதனால் அவங்க செஞ்ச சில்லு துள்ளுகளை சரி என்று அதற்காக வாதிடுவது அநீதியா நீதி சராசு அதில முள் எப்போதும் சரியாக இருக்க யாரும் அதில் பாராபட்சம் காட்டினான் இவங்கெல்லாம் அநியாயக்காரர்கள் தான் அப்படி செய்கின்ற அத்தனை பேரும் அநியாயக்காரர்கள் பெற்றார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு பிள்ளைக்கு அன்பு கூட பராமரிப்பு கூட இன்னொரு பிள்ளையை கவனிக்கலாம் இல்லைன்னா சின்ன பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகும் தான் வளர்ந்ததுக்கு பிறகு ஒருவருக்கு சொத்தை கூட கொடுத்து இன்னும் ஒருவருக்கு சொத்தை குறைச்சு கொடுத்தா பார்த்தவருக்கு சொத்து அதிகம் பார்க்காத பிள்ளைக்கு சொத்து குற கொடுக்க இயலாது அது அநீதி அது அக்கிரமம் அதெல்லாம் பொறுத்துக் கொள்ள மாட்டார் இப்படி அநீதிகள் ஏராளம் நடக்கின்றன அநீதிகளெல்லாம் அணிவைத்தான் சரி அல்லாவுத்தாரா இத்தகைய அநீதிகளை எல்லாம் அளந்து நிறுத்தித்தான் ஒரு சமூகத்துக்கு அழிவை தீர்மானிக்கிறார் ஒரு சமூகத்துக்கு கண்ணியத்தை கொடுக்கிறதா அழிவை கொடுக்குறா கணக்குத்தானே அநியாயம் இழைப்பவர்கள் மக்களுக்கு அநியாயம் இழைக்கின்றவர்கள் அல்லாவுக்கு அநியாயம் செய்கின்றவர்கள் இந்த அநீதிகளை எல்லாம் அல்லா சவுக்கு நேர் பண்றாங்க ஒரு சமூகத்தில் அநீதி இந்த விஷயத்தில் எல்லா மீறி போகும் ஒரு கட்டத்தை தாண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு சோதனைகள் அந்த சமூகத்துக்கு சோதனைகள் அதிகாரிகள் அதிகாரயோகம் செய்றார் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒத்தரை தண்டிக்கிறார் ப்ரமோஷன் கொடுக்கிறார் உத்தரை டிரான்ஸ்பர் பண்றார் பொது சொத்துகளை தண்ட சொத்தாக பயன்படுத்துறார் இதெல்லாம் அதிகாரம் செய்ய அதிகாரம் யாருன்னு கையில் இருந்தா அவங்க இதெல்லாம் செய்யும் சுரண்டேலும் பவிக்கேலும் லஞ்சம் வாங்கேலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடையிலும் எதேச்ச அதிகாரமாக தன்னிச்சையாக செயல்படையிலும் ஆலோசனை கலந்த ஆலோசனை என்ற இஸ்லாத்தின் உயர்ந்த பண்பை ஒரு தலைவர் தன்னுடைய பண்பாக கொண்டிருக்க வேண்டும் ஆனால் தனக்கு இது என்ற காரணத்தினால் யாரையும் அலட்சியம் செய்து எல்லோரையும் அலட்சியம் செய்து தான் நினைச்ச மாதிரி எதேச்ச அதிகாரமாக செயல்படுது அதிகார புஷ்பிரோரங்கள் அநியாயம் அநீதிகள் இப்படி அநீதிகள் பட்டியலை அடிக்கொண்டே போகிறோம் இப்படியெல்லாம் அநீதி இழைக்கின்ற அநீதிகள் ஒரு சமூகத்தில் எந்த அளவு இருக்கின்றன என்பதை எல்லாம் பார்க்கிறோம் ஏற்கனவே நாங்க பார்க்கிறோம் முன்னைய சமூகங்களை அல்ல அழிச்சிக்கிறான் அநீதிகள் அக்கிரமங்கள் கூன்ற போநீதிதான் அல்லாதையும் அல்லாட ரசூலையும் நிராகரிச்சு அல்லாட தூதர்கள் வந்த பிறகு தூதரன் அனுப்பாம அல்ல தண்டிக்கிற அனுப்புறாங்க தூதரையும் வேதத்தையும் அனுப்பாம தண்டிக்கிறது இல்லை தூதரையும் வேதத்தையும் அதை ஏற்றுக்கொள்றது ஒரு சமூகத்திலே கட்டாய கடமை அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அது அழிவுக்கு இட்டு செல்லவும் அதைத்தான் முன்னைய சமூகங்களோட வரலாற்ற பார்க்கிறோம் அல்லா வச்சு சமூகத்துக்கு சோதனைகளை கொடுப்பதை இஸ்லாமிய வரலாற்றிலே ரெண்டு பெரிய வரலாற்று சோதனைகள் வந்திருக்கின்றன சின்ன சின்ன சோதனை எல்லாம் ஒன்று இந்தியாவின் மடப்புலத்திலிருந்து சாத்தாரியர்கள் மொங்கோழியர்கள் என்ற ஒரு அக்கிரமக்கார கூட்டத்தை முஸ்லிம் உலகத்துக்கு எதிராக அல்லாஹால விட்டார் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அப்படியே அளித்தார்கள் இந்தியாவின் தோண்டி எடுத்து வரைக்கும் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அளித்தார்கள் ஈராக்ல பகதாது அப்போது இஸ்லாமிய தலைநகரமாக இருந்தது அந்த தலைநகரத்திலே தொடர்ச்சியாக பல ஜும்மாக்கள் நடைபெற ஏனெண்டா அங்க ரத்த வெள்ளும் பினங்களும் தான் இருந்தன ஜும்மா தொன்னூறுக்கு ஆழ்த்தல் இல்லை அவ்வளவு பயங்கரமான அளி கடைசியாக எகிஸில் இருந்த ஒரு தலைவரும் அந்த சமூகமும் தான் இந்த சாத்தாரியர் படையின் அக்கிரமத்தை தடுத்து நிறுத்தியது பிறகு அந்த சாத்தாரியர்களுக்கேயே முஸ்லீம்களின் ஒரு சிலர் அவர் இன்று வரைக்கும் யாரென்று தெரியாது தவா செஞ்சு அவர்களை முஸ்லீம்களாக மாற்றி அவர்கள் மீண்டும் இழந்த அழிக்கப்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கிறார் இது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முஸ்லிம் உம்மத்துக்கு எதிராக அல்லாஹாலா ஏற்படுத்தின ஒரு அணி அந்த காலத்தில் வரலாறு சொல்லுது முஸ்லீம்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அநீதியில் இருந்தாங்கன்னு சொல்லு அரசர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் சின்ன சின்ன அரசர் சித்தரசர்களாக பிரிஞ்சு அவங்களுக்கு உள்ள சண்டை போட்டுக்கொண்டு மார்க்கிரிவு எடுக்கிறது அந்த உட்பிரிவுகள்ல சண்டை பிடிச்சு கொண்டிருந்தாங்க ஒரு சொல்லுகிறார்கள் சுவாரஸ்யமா ஒரு ஊசியில நுனியில எத்தனை மலக்குகள் நிற்பாங்க விவாதித்துகின்றிருந்தது அன்றைக்கு சமூகம் ஊசில மல ஊசில நுனியில எத்தனை மலக்குகள் எங்களுக்கு என்ன இப்படி தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் சர்ச்சைப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் சாக்காரிகளை அனுப்பி அல்ல அழிக்கா கதாளிக்கி பாகர் சிபூன் அதை தான் குரான் சொன்னது சில அநியாயக்காரர்களை சில அநியாயக்காரர்களை ஏறி அளிப்போம் அளிப்போம் முஸ்லீம் சமூகம் தண்ட பொறுப்பை நிராகரிக்கிற போது மறக்கிற போது இப்படி அழிவு வரும் இன்றைக்கும் அழிவுட அச்சுறுத்தல் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அழிவுக்கான அச்சுறுத்தல்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்க வாழ்றோம் அது கொஞ்சம் கூடுது குறையுது குறையிற நேரம் மறுநாள் நாங்க பழைய நிலைமைக்கு பேசுறோம் கூடுற நேரம் எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து கொடுறோம் சமூகம் உண்டாகிக்கிறதும் ஒரு பெரிய நன்மை பிரிஞ்சு போறது பெரிய அநீதி எல்லாம் அந்த சொத்துபால அப்படியே புட்டுப்புட்டாக சொல்ல நேரம் போதாங்க இன்னொரு சம்பவம் ஐரோப்பாவை அப்படியே இஸ்லாமிய உலகத்துக்கு எதிராக அல்லாஹால ஏவிவிட்டான் முழு ஐரோப்பாவும் இருநூறு வருடங்கள் பெரும் யுத்த தளம் ஒன்றை இஸ்லாமிய உலகம் சந்தித்தது சிலுவ யுத்தம் என்ற பெயர் அந்த யுத்தங்கள்ல முஸ்லீம்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள் ஓரிரு யுத்தங்களை தவிர எல்லா யுத்தங்களையும் முஸ்லீம்கள் வெற்றி பெற்றாங்க ஆனாலும் பயனடைஞ்சது யார் தெரியுமா ஐரோப்பியர்கள் அது ஒரு பெரிய வரலாறு இன்னைக்கு ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை முன்னேற்றங்களுக்கும் காரணம் அல்லாஹு அந்த சமூகத்தை இங்க ஒரு யுத்தத்துக்காக அனுப்பி முஸ்லீம் சமூகத்தின் வாழ்க்கை முறை பண்பாடு நாகரிகம் ஒழுங்கு கட்டுப்பாடு தலைமைத்துவம் ஒற்றுமை இதையெல்லாம் படித்துக் கொண்டு இஸ்லாத்தை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க இன்றைக்கு இஸ்லாம் மட்டுமில்லை மற்ற அவ்வளவை முஸ்லீம் சமூகத்திடமிருந்து படித்த அவர்கள் இன்று அமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பாவில் அதனால இன்றைக்கு உலகத்தில் அவங்களுக்கு பெரிய அந்தஸ்தும் செல்வாக்கும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறேன் கிடைத்திருக்கிறேன் வரலாறு எங்களுக்கு தெரியாங்க நான் எங்க வரலாற்றோட வாழ இப்ப ரெண்டு பெரிய சோதனைகள் நாங்க எங்கட நாட்டிலே பார்த்தேன் பிரபாகரன் நான் இந்த நாட்டில் எதை நினைத்தாலும் செய்வேன் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு அவர் எதையும் நினைச்சா செய்யலாது எனக்கு எதையும் செய்யலாம் என்று நினைப்பவர் தான் அவர் முப்பது வருஷங்கள் இந்த நாட்டில் செஞ்ச அட்டகாசங்கள் அநீதிகள் கொஞ்சம் அல்லா என்ன செஞ்சான் அளித்தான் எங்களை கண்களுக்கு முன்னால நாங்க பாக்குறோம்லாக்கு பிறகு உள்ள சமூகத்தை உலகத்தை அல்லா தண்டனையை வானத்திலிருந்து இறக்கி அழிக்கிறதுல மனிதர்களை ஏவி விட்டு தான் மனிதர்களை ஏவி விட்டு தான் அளிப்பார் அதுதான் ரசூலுல்லாய் செங்கலா கிருஷ்ணன் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த உலகத்தை வைக்கிறது எனவே அநீதிகள் வாழ விடப்படாது தனிமனித வாழ்க்கையிலே மனிதப்படாது யாரும் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது எந்த பொறுப்பில் இருக்கிறவரும் அடுத்த தனக்கு இருக்கிறவருக்கு அநீதி இழைக்கப்படாது அல்லாத விஷயத்தில் அநீதி இழைக்கப்படாது இந்த அநீதிகளை எல்லாம் குறைக்கிற போது பலவீனம் எங்களிடம் இருந்தாலும் எங்களை பாடம் இம்மா இது தலைமையார் ஹஹிமோல் அவர்கள் சொன்னார்களே ஒரு சாஸ்திரா இருந்தாலும் சரி நீதியாக அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்வான் தான் அவனுக்கெல்லாம் உதவி செய்வான் ஒரு முஸ்லீம் அநீதியாக அதை செஞ்சா அவனுக்கெல்லாம் அழிவை ஏற்படுத்துவான் அப்படி அழிவை ஏற்படுத்திய படரை நாங்க பார்க்கிறோம் ஆட்சி செஞ்ச முபாரஸ் ஜெயின் உலாபீன் அது மாதிரி எங்களை அரபு நாடுகள் இருந்த தலைவர்கள் தூக்கி வீசப்பட்டான் இன்னைக்கு இன்னும் சிலர் அநியாயம் செய்றாங்க அநியாயம் அழிவை தரும் உலகத்தில் அழிவுக்கு ஒரே காரணம் அதுதான் அந்த அழிவில் இருந்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சூழலை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு அநியாயம் நிலைக்காம இன்னொரு மனிதனுக்கும் அநியாயம் நிலைக்காம அல்லாவுக்கும் அநியாயம் இயக்காம பொறுப்புகள் அதிகாரங்கள் இவற்றையெல்லாம் பெற்றவர்கள் மிக நீதியாக நடந்து சமூகத்தை நீதியாக வழி நடத்தி நீதி வாழுகின்ற ஒரு சமூகமாக எங்களது சமூகத்தை நாங்கள் மாற்றி அமைச்சா நிச்சயமாக எங்களுக்கு வாழ்வடிக்கிறது எங்களை யாராலும் அசைக்க முடியாது அல்லா எங்களுக்கு உதவி செஞ்சா உலகத்தில் எங்களை நிகழ்கிறதுக்கு யாரும் இல்லை அல்லா கைவிட்டா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் இல்லை இந்த அடிப்படையை விளங்கி நீதியை வாழ வைக்க அனைவரும் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட சமூக குடும்ப நிறுவன அரசியல் பொருளாதார எல்லா வாழ்க்கைகளையும் இந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்போம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம்